குளிப்பு கடமையானவர்களாக இருப்பார்கள் பின்பு பஜரின் நேரம் அவர்களை அடையும் போது அவர்கள் குளித்து விட்டு நோன்பு வைத்துக் கொள்வார்கள் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது